ஸ்ரீ குருப்யோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் புராணங்கள் என்கிற தலைப்பிலே கருட புராணமானது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள நிறைய தகவல்களை சொல்கிறது கருட சுவாமிக்கு பகவான் இந்த விஷயங்களை ஒரு அத்தியாயம் மூலமாக சொல்லிடுவர அப்படி சொல்லிண்டு வர்றபொழுது அந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணும் பொழுது தஸ்மாத்து நித்யாதிக்கம் கர்மா லோகரக்ஷண காரகம் மோக்ஷ காரணம் சாட்சாத்து தத்துவானம் ககேஸ்வரா ஹே ககேஸ்வரா கருடா நீ ஒன்று மனசில் வச்சுக்கோ மனுஷனாக பிறந்தவன் ஒவ்வொருவனும் நித்தியாதி நித்தியம் செய்ய வேண்டிய கர்மாக்கள் முதற் கொண்டு அனைத்து கர்மாக்களையும் கட்டாயம் செய்யணும் எதற்காக என்ன தனக்கும் லாபத்தை கொடுக்கும் இந்த உலகத்திற்கும் பெரிய லாபத்தை கொடுக்கும் என்கிற எண்ணத்தோடு செய்யணும் கர்மாக்கள்தான் சித்தசுத்திக்கு உபயோகப்படும் சித்த சுத்தி சொன்னால் மனசுத்திக்கு உபயோகப்படும் மனது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் அந்த மனசு ஒருமிக்கணும் மன அமைதி இருந்தால்தான் நமக்கு மோட்சத்திற்கு உபாயமான உபனிஷத்துகள் அர்ச்சமாகும் மனது நான்கு பக்கங்களும் சென்று கொண்டே இருந்தால் நமக்கு தத்துவஜானம் மனசுக்கு வராது மனசை கட்டுப்படுத்தக்கூடிய கயர் எதுன்னா கர்மாக்கள் தான் சித்தச சுத்தஜய கர்மா சித்த சுத்திக்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கு என்கிறத மனதில் வச்சுருந்து கர்மாக்களை பண்ணணும் அதற்காகத்தான் ஷட் தரிசனங்கள் வேதம் புராணங்கள் சாஸ்திரங்கள் அனைத்தையும் நான் அனுகிரகம் பண்ணுறேன் இவன் படிக்க வேண்டிய படிப்பு சாஸ்திரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இவைகள் அனைத்தையும் வச்சுண்டு இவன் ஜென்ம கிருதார்த்தத்தை செய்து கொள்ளணும் இந்த பிறவியை இந்த பிறவியோடு முடித்து கொள்வதற்கு பயன்படுத்தணும் அவன் படிக்கக்கூடியதான படிப்புகள் ஆனால் இந்த வேதம் சாஸ்திரங்கள் இவைகள் சொல்லக்கூடியதான வழியை நாம் பார்த்தோமானால் ரொம்ப துக்கமாக இருக்குது இதுதான் கீதையில ககனா கர்மனோகதி இந்த கர்மாவனுடைய கத்தியை நாம் பார்த்தோமானால் ரொம்பவும் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது உலக நடப்புக்கு மிகவும் மாறி இருக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிறது தோணும் ஆனால் மனுஷனால் செய்யணும் என்று நினைச்சால் கட்டாயம் செய்ய முடியும் படந்தி வேதசாஸ்திராணி போதையந்தி பரஸ்பரம் நஜானந்தி பரம் தத்துவம் தர்வீ பாகரசம் யதா இதை யார் இவன் படித்து இவன் தெரிஞ்சிக்கிற அளவுக்கு இவனுக்கு புத்தி சக்தியையும் பிரஜையையும் நான் கொடுத்துருக்கேன் அப்படி நான் கொடுத்ததை சரியான முறையில் பயன்படுத்தாமல் இதையெல்லாம் யார் தெரிஞ்சுக்கலையோ அவன் எது தெரியுமா தர்வி பாக்கரசம் யதா என்ன ருச்சியாக சக்கரை பொங்கல் பண்ணிருக்கு திராட்சை போட்டோ நெய் விட்டு சர்க்கரை பொங்கல் அந்த சர்க்கரை பொங்கலுடைய ருச்சியை எடுத்து போடுற கரண்டிக்கு தெரியுமோ கரண்டி சக்கர பொங்கலை போடுமே ஒழிய கரண்டிக்கு அந்த திதிப்போ கார ருச்சி தெரியாதப்பா அது போல் ஆயிடும் சிரோபகத்து புஷ்பாணி கந்தம் ஜானாத்தி நாசிக்கா சிரசில் நல்ல வாசனையான புஷ்பம் வச்சுக்கிறோம் அந்த வாசனையை எது கிரகிக்கும் சிரசு கிரகி தலை கிரகிக்கிறதா மூக்கு கிரகிக்கிறதா மூக்கு வாசனையை கிரகிக்கிறது ஆறா நாம் புஷ்பத்தை சிரசில் வச்சுக்கிறோம் ஏன்னா தலைக்கு வாசனை வரும்னா இல்லை தலையில் புஷ்பம் இருந்தாலும் கூட அதை முன்னாடி உள்ள பின்பக்கம் புஷ்பம் இருந்தாலும் முன்பக்கம் உள்ள மூக்கு அந்த புஷ்பத்தினுடைய வாசனையை கிரகிக்கக்கூடிய சக்தி மனுஷனுக்கு உண்டு என்கிறதினாலே தான் சிரசிலே புஷ்பத்தை வச்சுக்கிறேன் சிரோபகதி புஷ்பானி கந்தம் ஜானாதி நாசிக்கா படந்தி வேதசாஸ்திரானி துர்லபோ பாவபோதகா மனுஷனுக்கு அந்த சக்தி உண்டு சிரசில புஷ்பத்தை வச்சுக்கோ அப்படின்னா வாசனை முகம்தானே மூக்குதானே நுகர்றது அப்படின்னு மூக்கு வாசல்லையா புஷ்பத்தை தொங்க விட்டுக்கிறோம் இல்லை சிரசலை வச்சுக்கிறோம் மூக்கு அந்த வாசனையை கிரகிக்கிறது அந்த சக்தி மனுஷனுக்கு உண்டுங்கிறதுனாலே தான் வேதசாஸ்திரங்களை படிக்கணும் இந்த மனுஷென்மா துர்லபம் அதை தெரிஞ்சுக்கணும் நீ உன்னுடைய பாதையை விட்டு மீறக்கூடாது இவ்வளவும் சொல்கிறத்துக்கு இதுதான் காரணம் திரும்ப இந்த மனிதப்பேரவை என்கிறது கிடைக்காது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் இந்த வேதம் சாஸ்திரங்கள் இவைகள் சொல்வதன்படி நாம் வாழ்க்கையை அமைச்சுக்கணும் ஆனால் உபனிஷத்து சொல்கிறது பார்க்கும் பொழுது இந்த வேத அத்தியனம் மோட்சம் கிடைக்கணுமா அப்படின்னா கிடைக்காதுன்னு உபனிஷத்து சொல்கிறதுன்னு உனக்கு தோணும் கருடா ந வேதாத்தியனாது முக்திஹி நஷாஸ்திர படனாதபி கைவல்யம் நானியதா வினதாத்மஜா ஹே வினதாத்மஜா உனக்கு என்ன தோணும்னா இந்த வேதாத்தியனம் வேதம் படிக்கிறதுனாலே மோக்ஷம் கிடச்சிடுமா சாஸ்திரங்கள் படிப்பதினாலேயே மோக்ஷம் கிடச்சுடுமா ஞானம் என்கிறது கிடச்சால்தானே மோக்ஷம் கிடைக்கும் நாஷ்ரம காரணம் முக்தேகே தரிசனானி நகாரணம் மேலும் ஷட் தரிசனங்கள்னு இருக்குது அவைகள்னாலே மோக்ஷம் கிடச்சுடுமா ஆசிரமங்கள் இருக்குது பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் இந்த ஆசிரம தர்மங்களை அனுசரிப்பதுனாலே மோக்ஷம் கிடச்சிடுமா அப்படின்னு உனக்கு தோணும் ஆனால் நீ உன் மனசில் வச்சுக்கணும் இந்த வேதம் சாஸ்திரங்கள் இந்த கர்மாக்கள் ஆசிரம தர்மங்கள் இவைகள் இருக்கே இவைகள்தான் ஞானத்திற்கு உனக்கு முதல் படியை எடுத்து வைக்கக்கூடியது ததீவ சர்வ கர்மானி ஞானமேவை காரணம் அனைத்து கர்மாக்களையும் நீ செய் அப்படின்னு சொல்கிறதற்கு என்ன காரணம்னா கர்மாக்கள் செய்ய செய்ய செய்ய செய்ய தான் உனக்கு மனசுத்தியானது கிடைக்கும் குருவத்திரேன லப்யத நாதீதாகம கோட்டிபிகி குருவனுடைய அனுகிரகமும் இருந்து நாம் செய்யக்கூடிய கர்மாக்களையும் செய்யறதுனாலே நமக்கு மோக்ஷ மார்க்கமானது நமக்கு தெரிய வருது ஆகையினாலே நீ கர்மாவை விட்டுட்டு எந்த லாபத்தையும் நீ அடைய முடியாது அந்த கர்மாவை செய்யறதுக்கு உனக்கு ஆரோக்கியமான தேகம் கிடைக்கணும் தீர்க்கமான ஆயுசு கிடைக்கணும் கர்மாக்களை செய்யற அளவுக்கு உனக்கு ஞானம் அறிவு என்கிறது வரணும் அப்படின்னு சொன்னால் நீ இதை மூணையும் கடைபிடிக்கணும் என்ன நல்ல விஷயங்களை நிறைய படிக்கணும் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளணும் நல்ல எண்ணங்கள் என்றால் பிரஜையான பேர் நல்ல பிரஜை நல்ல எண்ணங்கள் இருக்கணும் எண்ணங்கள் முன்ன பின்ன போச்சுன்னா அவனுடைய ஆயுஷு குறைஞ்சி போயிடும் அவன் அவனுக்கு ஆயுஷ் காலம் குறையறத்துக்கு அவனுடைய காரணம் யாரையும் அவமதிக்கக்கூடாது எல்லோரையும் மரியாதையாக நடத்தணும் அனைவரிடத்திலும் ஸ்னேகத்தோடு இருக்கணும் எந்த ஜந்துக்களும் அழியணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது அந்த எண்ணத்தை வளர்த்துன்றால் உனக்கு தீர்க்கமான ஆயுஷு கிடைக்கிறது பிரார்த்தத்தினாலே உனக்கு இந்த ஆரோக்கியமோ அல்லது அனாரோக்கியமான தேகமோ கிடைக்கிறது வித்தைகள்னாலே உனக்கு ஐஸ்வர்யம் புகழ் நல்ல பந்துக்கள் சந்ததிகள் கிடைக்கிறது அப்படிங்கிறத பகவான் இந்த அத்தியாயத்தின் மூலமாக காண்பித்து इतिते இது கட்சி தார்கிய மோட்சம் சனா ஜானவரா மோட்சமைய மோட்சம் கட்சி தவா நிற பக்தி சம்சர்த்தருடா இதுவரைனும் நான் சொன்னது மனசில் வச்சுரு மோட்சத்திற்கு என்ன உபாயம் மோட்சத்திற்கான காரணங்களை எது சொல்கிறது என்கிறத நன்றாக தெரிந்து கொண்டு அந்த காரியங்களை செய்து ஞானத்தை அடையணும் ஞான வைராக்கியத்தோடு கூடின ஞானத்தை அடைஞ்சி மோக்ஷத்தை அடையணும் மோட்சம் கச்சந்தி தத்துவஜாக இந்த அடிப்படையில் தான் தத்துவத்தை நன்றாக தெரிந்து கொள்ளவர் தெரிந்து கொள்பவர்கள் மோட்ச நிலையை அடைகிறார்கள் தார்மிக்காக ஸ்வர்கத்திம்னராக அந்த அளவுக்கு போகாமல் அவரவர்களுடைய தர்மத்தை முடிந்த அளவு செய்பவர்கள் சொர்க்கத்தை அடைகிறார்கள் பாபினோ துர்க்கத்திம் யாந்தி இது தெரிந்தும் பாபகர்மாக்களை செய்பவர்கள் நரக்கத்தை அடைகிறார்கள் சம்சரந்தி ககாதயா நரக்கத்திலே துக்கத்தை அனுபவித்த பிறகு பசுபக்ஷிகளாக இந்த உலகத்திலே வந்து பிறக்கிறார்கள் அப்படின்னு பகவான் சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் சொப்ன பிரஷ்னோத்தராராத்தாது மமேவம் பகவதோ ஸ்ருத்வா ஹிருஷ்ட தனுஸ்தார்க்கா நனாம ஜெகதீஸ்வரம் அப்படி சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணின உடனே பகவானுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அழறார் கருடஸ்வாமி அப்படின்னு இந்த அத்தியாயமானது பூர்த்தி ஆறுது அப்படி அவனவனுக்கு ஆயுஷ்காலமோ தேக ஆரோக்கியமோ அவனுடைய புகழோ எதனால் கிடைக்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொண்டோம் மேற்கொண்டோ அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்